विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமராஜோ நாராயணபரமாத்மனாமோவம் யூயம் ஹிபிர நிமி சக்கரவர்த்தி மறுபடியும் பேசுகிறார் அதாவது இதுக்கு நவயோகி சம்பாதம்னு பேர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் இதுவரைக்கும் நாம் நாலு யோகிகளுடைய உபதேசத்தை கேட்டிருக்கோம் இப்போ அஞ்சாவது யோகி பேச போகிறார் இந்த நவயோகிகளும் நிமி யாகசாலைக்கு வந்திருக்கிறதுனால அந்த யாகசாலையில் அவர்களுக்கு மரியாதை பண்ணி எல்லோருடைய சார்பிலையும் நிமிச்சக்கரவர்த்தி மோட்சத்துக்கான சாதனங்களை பாகவத தர்மங்களை பகவானுடைய ஸ்வரூபத்தை நன்றாக கேள்வியாக கேட்கிறார் அதுக்கு யோகிகள்லாம் பதில் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் கவி ஹரி அந்தரிக்ஷர் பிரபுத்தர் அப்படிங்கிற யோகிகள்லாம் பதில் சொல்லியிருக்கிறார்கள் இனி பிப்பலாயினருங்கிற யோகியானவர் பதில் சொல்லப் போகிறார் ஆனால் ராஜா இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் ஹே பிரம்ம வித்தமாக ரொம்ப அழகான பதம் பிரம்ம வித்து தமாக பிரம்மத்தை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவர்களே சூப்பர்லேட்டிவ் டிகிரி தர தம பிரத்தயம்லாம் சொல்கிறோம் இல்லையா ஹே பிர வித்தமாகங்கிறது ஏகவச்சனம் பிரம்மவித்தமாகங்கிறது பகுவச்சனம் பரம்பொருளை அறிந்தவர்களுள் தலைசிறந்தவர்களே கடவுளை பற்றி நன்றாக தெரிந்தவர்களே உண்மையான அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் காரணமான கடவுளுடைய தன்மையை நன்றாக உணர்ந்து வாழ்கின்ற பெரியோர்களே நகா எங்களுக்கு யூயம் தாங்கள் பரமாத்மனஹா பிரம்மணா நிஷ்டாம் வக்தும் அருகத ஹீன் இருக்குது ஹீனாக நிச்சயமாக நீங்கள் தான் அப்படிங்கிற அர்த்தம் கடவுள பற்றின லக்ஷணம் ஸ்வரூப குணங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் உங்களை மாதிரி ஒரு உத்தமமான தேசிகர்கள் கிடைக்காது எங்களுக்கு அதனால் சொல்கிறார் நகா நாராயணன் என்ற பெயரை உடைய பரமாத்மாவாகிய பரம்பொருள் பிரம்மனுடைய லத்தையெல்லாம் தாங்கள்தான் எங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதியானவர்கள் உங்கள்கிட்ட தான் நாங்கள் அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இங்கே சொல்கிறார் கேள்வி என்னன்னா நாராயணன் என்று அழைக்கப்படுகின்ற கடவுளுடைய லக்ஷணம் என்ன அதுதான் கேள்வி அதான் எங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் உங்களை போன்ற பெரியவர்களால் தான் அது முடியுங்கிறத சொல்லி அவர்களுடைய மகிமையை சொல்லி ராஜா இந்த கேள்வியை கேட்டிருக்கார் ஏன்னா நாராயணன் நினைக்கிறோம் தான் மாயையை கிடக்கிறான்னு சொன்னார் முதல்ல ஆக அது எப்படி கிடக்கிறது பாகவத தர்மங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் பகவானுடைய லக்ஷணத்தை இந்த ஸ்லோகத்தில் கேட்டிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தில் பிப்பலாயனர் அப்படிங்கிற யோகியானவர் அதற்கு பதிலாக உபதேசங்களை பண்ண போகிறார் நாம் தொடர்ந்து பிறகு அந்த ஸ்லோகங்களையெல்லாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி